ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்து வரக்கூடியதான வரிசையில் தர்மசாஸ்திரம் சொல்லிய வண்ணம் நம்முடைய காரியங்களை செய்யணும் என்பதற்காக எந்தவொரு காரியத்தையும் முறைப்படிதான் செய்யணும் என்று வேதம் நமக்கு ஒரு சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் அப்படி இந்திரனை வரவழைப்பதற்காக தேவர்கள் சுருக்கமாக யாகத்தை செய்து இந்திரன் வராமல் பிரஜாபதியினுடைய ஆலோசனையின் பேரில் மீண்டும் அந்த யாகங்களை ஆரம்பிக்கிறார் அதில் யாகம் ஆரம்பித்து முதல்ல செய்யக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் தீக்ஷணியேஷ்டி என்று அந்த தீக்ஷணியேஷ்டி என்கிற இஷ்டிக்கு நடுவில் இந்திரன் அந்த யாகசாலைக்கு வந்து சேர்ந்த அப்படி தேவ அந்த யாகம் நடக்கிற இந்திரன் வந்ததுனாலே தான் பத்னி செஞ்சாந்த உபானயன் அந்த தேவ பத்திரிகளுக்கு செய்யக்கூடியதான யாகத்திற்கு பத்னி சஞ்சாஜம் என்று பெயர் அந்த பத்னி சஞ்சாதம் என்கிறது நடக்கிற பொழுது இந்திரன் வந்ததினாலே அந்த எஷ்டியை அப்படியே பூர்த்தி செய்தார் தேவர்கள் ஆகையினாலே தான் இப்போவும் யாகம் நடக்கிற பொழுது தேவர்கள் நமக்கு செய்து காண்பித்ததை அப்படியே நாம் செய்கிறோம் அந்த தீட்சணிய எஷ்டியில் பத்னி சஞ்சாதம் வரையிலும் செய்து அந்த இஷ்டியானது பூர்த்தியாகும் அதற்கு இஷ்டி என்று மறைமுகமாக தேவதைகள் பெயர் வச்சிருந்தார் ஏன்னா தேவாவையத் திக்னே குருவதா ததசுரா அகுர்வதா என்று வேகத்தில் நிறைய இடங்கள்லே வருது தேவர்கள் என்ன செய்தாலும் இவர்கள் பெரிய லாபத்தை நோக்கி தான் செய்வா என்று அசுரர்களும் அதை அப்படியே செய்வா அது என்னவாகும் தேவதைகளுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் குறையும் ஏன்னா ஒரே சமயம் ஒரு நல்லது நடக்கிறது ஒரு கெட்டது நடக்கிறது அப்படின்னா நல்லதை காட்டிலும் கெட்டதுக்கு தான் பலன் ஜாஸ்தி ஒரு குடம் நிறைய காய்ச்சின பால் சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு ஸ்வீட்டாக ஒரு குடம் பால் வச்சுருக்குன்னா அந்த குடம் பாலும் விஷமாக ஆகணுமானால் குடம் விஷம் வேண்டியதில்லை ஒரு டிராப் விஷம் இருந்தால் போதும் குடம்பாலும் விஷமாக ஆகும் ஏனென்றால் கெட்டவைகளுக்கு எப்பொழுதுமே பலம் அதிகம் ஆகினாலே தான் தேவர்கள் எதை செய்தாலும் மறைமுகமாக செய்வது என்பதை அடிப்படையாக வச்சதுனாலே தான் சோமயாகங்கள் செய்தாலும் சரி எந்த ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை செய்தாலும் மறைமுகமாக செய்யணும் பப்ளிக்காக செய்யக்கூடாது வீட்டுக்குள்ளே செய்யணும் அதுதான் நாம் உபநயனத்திலேயே பார்க்குறோம் உபநயனத்திலேயே காயத்ரி உபதேசம் என்று செய்துக்கிறோம் பிரம்மோபதேசம்னு அந்த மந்திரத்திற்கு சாவித்திரின்னு பெயர் சாவித்ரிம்போ அனுப்ரூஹி என்றுதான் கேட்கிறான் அந்த பையன் தகப்பனார் இடத்துல சாவித்ரி மந்திரத்தை எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்குறான் அதற்கு சாவித்திரின்னு பெயர் சாவித்திரம் என்று காயத்ரிக்கு பெயர் ஆனால் காயத்ரின்னு நாம் மறைமுகமாக சொல்கிறோம் காயத்ரி என்கிற சந்தஸில் அமைஞ்சது அந்த மந்திரம் காயத்ரி என்கிற மீட்டரில் அமைஞ்சதுனாலே காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த மந்திரத்திற்கு சாவித்திரின்னு பேர் அப்படி எல்லா விஷயத்தையுமே வேறு மறைமுகமாக பெயரவை செய்வது இவர்களுக்கு வழக்கமாக இருந்ததுனாலே அதற்கு இஷ்டி என்று மறைமுகமாக பெயர வச்சுண்டா தாஜிஷ்டஜயத்யாச்சதே பரோக்ஷேண பரோக்ஷப்ரியா இவஹி தேவாஹா தேவர்களுக்கு எதையும் மறைமுகமாக செய்தால்தான் பிடிக்கும் வீட்டோடு செய்யணும் ஆச்சாரமாக செய்யணும் கட்டுப்பாடோடு செய்யணும் அப்படி செய்யக்கூடியதான கர்மாக்களிலே தேவர்களுக்கு பிரியம் ஜாஸ்தி அதுதான் யாகங்கள் எல்லாம் பார்த்தால் அந்த தேவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஹவிஸ் உணவுப் பொருள் அது எந்த அளவு இருக்கும் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவு தான் இருக்கும் அப்படி கொஞ்சமாக செய்து ஒரே ஒரு முறை தான் அந்த ஆகுதியானது கொடுக்கப்படும் ஆனால் அங்கே சொல்லக்கூடியதான அந்த மந்திரத்தினுடைய பலனாகவும் அந்த மந்திரம் சொல்லி அந்த ஹவிசை அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்ததனாலும் தேவதைகளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அது பூர்ணத்தை கொடுக்கும் அந்த ஹவிஸ் கட்டவர்கள் அளவு தான் அங்கே ஹவிர் பாகம் கொடுக்கப்படுறது ஆனால் அவ்வளவு பலனையும் கொடுக்கக்கூடியதான அளவுக்கு தேவதைகளுக்கு திருப்தியை கொடுக்கறது அந்த ஒரு ஹவிஸ்னா அங்கு சொல்லக்கூடியதான மந்திரம் அங்கு செய்யப்படுறதான முறை இவைகள்னாலே தான் பூர்ணமான பலன் கிடைக்கிறது யாகத்தில் யா பதே கா தேவதா காமஜ தேயா பதே கா தா பதாஹு திப்பிரதே என்று வேதம் சொல்கிறது இவ்வளவுதான் கொஞ்சம்தான் அங்கே வச்சிருக்கு ஆனால் தேவதைகளுக்கு பூர்ணமாக சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஹவிசானது போய் சேர்றது எதனால் போய் சேர்றதுன்னா அங்கு சொல்லக்கூடியதான மந்திரத்தினுடைய பலனாக அந்த ஹவிசானது போய் சேர்றது என்பதனாலே தான் அந்த மந்திரங்களை தப்பில்லாமல் சொல்லணும் ஸ்வரம் பிசகாமல் சொல்லணும் முறையாக சொல்லணும் அத்தியனம் செய்து சொல்லணும் எந்த மந்திரத்தையும் ஒரு குருவனிடத்திலேருந்து கற்றுக்காமல் சொல்லக்கூடாது ஆடியோ மூலமாக கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு அப்படி மந்திரங்களை சொல்லக்கூடாது குருன்னு ஒருவரை போய் அடைந்து அவரிடமிருந்து நாம் சொல்லிக்கணும் அந்த மந்திரங்களை அப்படி சொல்லிண்டு அந்த மந்திரங்களை சொல்லி நாம் செய்தோமானால் அந்த பலன் பூர்ணமாக கிடைக்கிறது அந்த மந்திரத்தை நமக்கு குரு எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காரோ அந்த முறையில் செய்யணும் ஆகையினாலே தான் மந்திரங்களை முதல்ல கத்துண்டு பிறகு செய்யணும் புத்வா கர்மானி குர்வேதா என்று சாஸ்திரம் சொல்கிறது எந்த காரியத்தை செய்தாலும் அந்த மந்திரத்தை முதல்ல நாம் அத்தியனம் பண்ணணும் அதுதான் மகாபெரிவாருடைய அனுபவத்தில் ஒரு பையன் பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்து எனக்கு கல்யாணம் வருது அப்படின்னு சொன்னான் பெரியவாள்கிட்ட உடனே பெரியவா நீ முதல்ல ஒரு அத்தியனம் செய்த வாத்தியார்கிட்ட போய் ஆத்து வாத்தியார்க்கு நமஸ்காரம் செய்து இந்த கல்யாண மந்திரங்கள்லாம் சொல்லிக்கோ அத்தியனம் செய் அப்படின்னு மகா பிரிவா சொன்னான் அத்தியனம் செய்து அந்த மந்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது அந்த மந்திரங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பிரிவாக சொன்னான் அந்த பையன் பிறகு போய் அத்தியனம் செய்துண்டு பிறகு கல்யாணம் அப்படி அந்த மந்திரத்தெல்லாம் அத்தியனம் செய்துதான் பிறகு நாம் கர்மாக்கள்லே பண்ணணும் இப்போது வாத்தியார் வந்து அந்த மந்திரங்களை நமக்கு பிரித்து சொல்லி கொடுத்துடுறார் அந்த மந்திரங்களெல்லாம் பிரித்து சொன்னால் பலன் குறைவு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது மந்திரங்கள் எல்லாம் சேர்த்து சொன்னால் பலன் அதிகம் பிரித்து பிரித்து சொன்னால் பலன் குறைவு ஆகையினாலேதான் தானே அத்தியனம் செய்து அந்த மந்திரங்களை தாரையாக சொல்லி செய்யணும் இன்னொருவர் சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து செய்தால் பிரித்து பிரித்து சொல்வதனாலே பலன் குறைவு என்று சாஸ்திரங்கள்லே சொல்லப்பட்டிருக்கு அப்படி எந்த ஒரு காரியத்தையும் முறையாக செய்யணும் என்று இந்த சரித்திரம் காண்பிக்கிறது மேற்கொண்டு இந்த சரித்திரம் போகிறது மீண்டும் இந்திரனை காணும் பிறகு அந்த யாகத்தை தொடர்ந்து செய்ய சொல்லி பிரஜாபதி சொல்ல அந்த யாகத்தை செய்துண்டே வரா ரெண்டாவது நாளைக்கு பிராயணீய எஷ்டி என்று பெயர் அந்த எஷ்டி நடக்கிறது அந்த எஷ்டி செய்து அதில் சஞ்சுவாக்கம் என்ற ஒன்று வருது அந்த சஞ்சுவாக்கம் என்றது என்பது நடக்கிற பொழுது இந்திரன் வந்தார் அப்போது அந்த இஷ்டியை அப்படியே பூர்த்தி செய்து மேற்கொண்டு இந்திரனை வச்சுட்டு அந்த யுத்தத்தை செய்தார் அப்படின்னு அந்த சரித்திரம் நீளக்க போய் பிறகு தேவர்களுக்கு ஜெயம் ஏற்பட்டது என்று அந்த சரித்திரம் பூர்த்தியாகிறது இந்த இடத்துல தான் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் முறையாக செய்யணும் என்று இந்த சரித்திரம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது ஆகையினாலே நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கான முறை என்ன அதற்கான சொல்லப்படுற மந்திரங்கள் என்ன என்பதை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்